வணக்கம் நேயர்களை நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு சாமுவேல் ஜான் சாமுவேல் ஜான்சன் என்பவர் தனது ஆங்கில அகராதியை வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சல்லி என்று அழைக்கப்பட்ட டச்சு செப்பு நாணயம் இலங்கையில் அறிமுகமானது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அமெரிக்காவின் கனெக்டிகட் எனும் இடத்தில் தாமஸ் ஹாப்கின்ஸ் மற்றும் லாரண்ட் கிளர்க் ஆகியோர் அமெரிக்காவின் முதலாவது காது கேளாததற்கான பள்ளியை திறந்து வைத்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆண்டு ஜான் பூத் என்பவரால் முதல் நாள் சுடப்பட்ட ஐக்கிய அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் உயிரிழந்தார் ஆண்ட்ரூ ஜான்சன் அமெரிக்காவின் பதினேழாவது அதிபரானார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஜென்ரல் எலக்ட்ரிக் நிறுவனம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பனிப்பாறை ஒன்றுடன் மோதிய பிரிட்டிஷ் பயணிகள் கப்பலான டைட்டானிக் பயணிகள் கப்பல் வட அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கியதில் ஆயிரத்தி ஐநூறு பேர் பலியாகினர் இந்த கப்பலில் இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தனர் அதில் எழுநூத்தி பத்து பேர் தவிர மீதம் சுமார் ஆயிரத்தி பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இன்சுலின் முதன் நீரிழிவு நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியின் இருநூறு போர் விமானங்கள் வட அயர்லாந்தின் பெல்பாஸ்ட் நகர் மீது குண்டு தாக்குதலை நடத்தியதில் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழ்நாட்டில் வள்ளுவர் கோட்டம் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இங்கிலாந்தின் ஹில்ஸ்ப்ரோ கால்பந்தாட்ட மைதானத்தில் இடம்பெற்ற நெரிசிலில் சிக்கி தொன்னூற்றி ஆறு பேர் இறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனாவில் தியன்மென் சதுக்க ஆர்ப்பாட்டம் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மக்காவில் ஹஜ் பயணிகளின் முகாம் தீப்பற்றியதில் முன்னூற்றி பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நைஜீரியா நாட்டில் இருநூறு பள்ளி மானுவிகள் மாயமானதாக அறிவிக்கப்பட்டது இவர்கள் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் இனி இன்னாலில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு லியனார்டோ டா இத்தாலிய ஓவியர் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆண்டு குரு நானக் தேவ் சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜொகனஸ் ஸ்டார்க் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மனியர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நிக்கலாய் செமியோனோவ் நோபல் பரிசு பெற்ற ரஷ்யர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நிக்கலஸ் டின்பேர்ஜன் நோபல் பரிசு பெற்றவர் இவரும் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஆப்ரஹாம் லிங்கன் ஐக்கிய அமெரிக்காவின் அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூன் போல் சார்டர் நோபல் பரிசினை ஏற்க மறுத்த பிரெஞ்சு மெய்யியலாளர் இந்நாளின் சிறப்புகள் உலக நூலக தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே